அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பில திருவள்ளுவெருமான் திருக்குறளினுடைய முதல் பகுதியிலே பாயிரத்திலே கடவுளை வாழ்த்தி பாடுகிறார் கடவுளை வாழ்த்திப் பாடுகிறார் என்று சொல்லுவதை விட கடவுளுடைய இலக்கணங்களையும் அவரை வழிபட வேண்டிய முறையையும் அதனால் கிடைக்கும் பயனையும் சொல்லுவதன் மூலம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம் என்பதை நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார் கடவுளை பற்றி கொண்டுதான் கடவுளுடைய இருப்பை ஏற்றுக்கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் நாம் அறத்தையும் அன்பையும் அறிவுபூர்வமாக கடைபிடிக்க முடியும் ால் அறம் அன்பு என்பவைகளெல்லாம் போலித்தனமாகிவிடும் எனவே இறைவனை பற்றிய இலக்கணங்களை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனித உடலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களின் தலையாய கடமை நம்முடைய கல்வி திட்டத்திலே அக்காலத்திலே இதைத்தான் முதலிலே கற்றுக் கொடுத்தார்கள் கடவுளுடைய இருப்பை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டு அற வாழ்க்கையை அன்போடு கடைபிடிக்க வேண்டுமென்றே நமது இலக்கியங்களிலே திரும்ப திரும்ப காணப்படுகின்றன காலப்போக்கிலே பொருளுக்கும் புலனின்பத்துக்கும் ஆசைப்பட்டு அறவாழ்க்கையையும் அன்பையும் விட்டு விலகி ஆண்டவனுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளாமல் பலர் அவதிப்படுகின்ற தன்மையை இன்று காண்கிறோம் கோயில்களுக்கு போய் வந்தால் மட்டும் போதாது ஏதோ எந்திரத்தனமாக இறைவனை வழிபட்டு நமக்கு வேண்டியதை கேட்டுக்கொண்டிருப்பது மட்டும் முழுமையான அறிவுபூர்வமான இறை வழிபாடாகாது அது வெறும் மூட நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை சார்ந்த அறிவு வழிபாடாகிவிடும் நம்முடைய இலக்கியங்களிலே எல்லாம் அறிவுபூர்வமான இறை உணர்வைத்தான் ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அருளாளர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் எனவே இறைவனை பற்றிய இலக்கணங்களை தெரிந்து கொள்வதும் அவனை வழிபடுகின்ற நெறிமுறைகளை அறிந்து கொள்வதும் அதனுடைய பயனை இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அனுபவிப்பதும் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு வாழ்க்கைக்குத் தேவையான எல்லா வளங்களும் தாமே வந்து சேரும் செல்வத் திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதொழி திக்கனைத்தும் பரவும் என்ற மகாகவி பாரதியின் வாக்கு பொய்யல்ல எனவே இந்த குரட்பாக்களை கொண்டு நாம் இறைவனுடைய இலக்கணங்களை ஒருவாறு அறிந்து வருகிறோம் வழிபடுகின்ற முறைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறோம் பயனையும் காண்கிறோம் இந்த கருத்துக்கள் நம்முடைய ஆழ் மனதிற்கு சென்று விட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் தூய்மையாகவும் தெளிந்த அறிவுடையதாகவும் நல்ல சொற்களை உடையதாகவும் நல்ல செயல்களை உடையதாகவும் சமூகத்துக்கு பயன்படுகின்றவர்களாக வாழ்ந்து அதன் மூலம் நாம் இன்பத்தை நுகர்வோம் சமூகத்துக்கு மிகச்சிறந்த பயனை தருபவர்களாக நாம் வாழ்ந்து அதனுடைய உண்மை பயனை நாம் உணர்வோம் போலித்தனத்திலிருந்து அறவே நாம் விடுபடுவோம் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் என்று இலக்கணங்களை இறைவனுக்கு சொன்ன திருவள்ளுவெருமான் இந்த நான்காவது குரட்பாவிலே இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் என்று உபதேசிக்கிறார் வேண்டுதல் என்றால் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோமே அந்த விருப்பம் வேண்டுதல் என்பது விருப்பம் ஆங்கிலத்தில் சொன்ன லைக்ஸ் வேண்டாமை வேண்டாமை என்றால் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறோம் வாழ்க்கையில் நிறைய பேர் கடவுளே எனக்கு வேண்டாம் இந்த பக்தியே வாண்டாம் ஏன்னா அதில் ஒரு வெறுப்பு அது தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறார்கள் அல்லவா ஒரு சிலர் கடவுளை பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் சிலர் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது கிடையவே கிடையாது அது மூட நம்பிக்கை என்று சிந்திக்காமலேயே சொல்லிவிடுகிறார்கள் ஆகவே கடவுளை அறிந்து கொள்ளுகின்றவர்களும் சரியாக அறிந்து கொண்டிருப்பவர்கள் மிக குறைவுதான் கடவுளை மறுப்பவர்களும் உண்மையிலேயே அறிவுபூர்வமாக சிந்தித்து மறுக்கிறார்களா என்பது மிக மிக கேள்விக்குரியது இருக்கட்டும் இறைவனுடைய இலக்கணம் என்ன அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் அவன் விருப்பு வெறுப்புகள் அற்றவன் இது ரொம்ப முக்கியமான குணம் கடவுளுக்கு கிடையாது அவரிடத்தில் யார் போய் வணங்கினாலும் அவர்களுடைய வணக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இவன் எனக்கு வேண்டாம் இந்த பக்தன் சரியில்லை அப்படின்னு அவனை ஒதுக்கறதில்லை இன்னொரு பக்தன் போய் வணங்குறான் இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதில்லை ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய உபதேசத்தை எவன் நன்கு கடைப்பிடிக்கிறானோ அவன் என்னுடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமாகிறான் என்று சொல்லியிருக்கிறார் அது நியாயமானது ஏன்னா இறைவன் இந்த உலகத்தை படைத்து இதிலே வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறிமுறைகளை படைத்திருக்கிறான் ஆகவே எப்படி ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய குழந்தைகள் நெறிமுறைப்படி வளர்ந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் இன்பம் உண்டாகுமோ அதே மனித வடிவிலே வாழ்கின்ற உயிர் குழந்தைகளாகிய நம்மை வாழ்வாங்கு வாழ்ந்தால் ஆண்டவன் இவன் சரியான நெறியில் செல்கிறான் இவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர் மனமாறு அருள் புரிவார் ஏனென்றால் நம்முடைய செயலுக்கான பலனைத்தான் அவர் தருகிறார் அவர் ஒன்றும் நம் மீது விருப்பு வைத்து ஸ்பெஷலாக ஒன்றும் கவனிக்கிறதில்லை ஆக தவறு செய்தவர்களை திருத்துவார் நல்லது செய்பவர்களுக்கு நன்மையை வழங்கி அவர்கள் மேலும் மேலும் உயர உதவி புரிவார் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அவர்கள் முன்பு செய்த